அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் கண்ணின் வேறுபாட்டின் தன்மையை அறியவல்ல தன்னுடைய மந்திரிகளுடைய கண்களாலேயே வேற்று அரசனுடைய பகையினையும் நட்பினையும் அரசர் அறிந்து கொள்வார் சித்ரஸ்ட சத்ரோர் ஜானியா கோஷமித்ர பலானிச்ச ராகாபராக திருஷ்டி அக்னி புராணத்துல இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணு பத்து சொல்லி இருக்கு பகைவரின் பலவீனங்களையும் செல்வத்தையும் ஆள் பலத்தையும் அவருடைய விருப்பு வெறுப்புகளையும் அவருடைய பார்வை உடல் அசைவுகள் ஆகியவற்றை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும் கண் பார் வேறுபாடுகளை மற்றவர்களின் மனதில் உள்ள பகை உணர்வையும் கேள்மையும் நட்பு உணர்வையும் கண் அவர்களது கண்களே உரைக்கும் இவருக்கு அறிவித்துவிடும் ஒருவன் கண் பார்வைகளின் வேறுபாடுகளை அறியும் திறனை பெற்றிருந்தால் மற்றவர்களின் மனதில் உள்ள பகை உணர்வையும் நட்பு உணர்வையும் அவர்களது கண்களே இவருக்கு அறிவித்து விடும் பகைமையும் கேண்மையும் கண் உரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார்பெரின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்